நித்தம் ஒரு முத்து இன்றைய முத்தாக உதிகிறது ஒவ்வையாரின் நல்வழி நூலில் இருந்து ஒரு பாடல் ஈட்டும் பொருள் எண்ணிறந்த வாயினும் கூட்டும் பயனின்றி கூடாவாம் தேட்டம் மரியாதை காணும் மகிதளத்தீர் கேன்மீன் தரியாது காணும் தனம் அதாவது கோடி கோடியாய் செல்வத்தை குவித்து வைத்திருந்தாலும் நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நாம் பயன்படுத்த முடியும் அளவுக்கு மீறி செல்வத்தை சேர்ப்பதும் துன்பத்தை தான் கொண்டு வந்து சேர்க்கும் மேலும் பாடுபட்டு தேடி சேர்த்து வைக்கும் செல்வங்கள் எல்லாம் நிலையில்லாதது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்மைச் சுற்றி நடக்கும் சில சம்பவங்களில் நாமே பார்க்கலாம் கோடிசூரர்களாக இருந்த ஒரு சிலர் குடிசை வீட்டுக்கும் வந்திருப்பர் குடிசையில் வாழ்ந்த ஒரு சிலர் மாளிகையிலும் உயர்ந்திருப்பார் காலப்போக்கில் இவை எல்லாமே மாறக்கூடியவைதான் ஆனால் என்றுமே மாறாத செல்வம் ஒன்று உண்டு அதுதான் நல்லொழுக்கம் நல்லொழுக்கத்தோடு இருப்பவர்கள் எந்த நிலை வந்தாலும் தன் நிலையிலிருந்து மாறமாட்டார்கள் தனக்கென்று ஒரு பெயரை சம்பாதித்து அதை இறுதிவரை கடைபிடிப்பார்கள் என்கிறார் ஒவ்வையார் இதைத்தான் ஈட்டும் பொருள் முயற்சி எண்ணிறந்த வாயிலும் கூட்டும் பயனின்றி கூடாவாம் தேட்டம் மரியாதை காணும் மகிதளத்தின் கேன்மின் தறியாது காணும் தனம் என்கிறது நல்வழி